வணக்கம் நேயர்களி நற்றினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு போரை அறிவித்தது பிரெஞ்சு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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு திரைப்படத்துக்கு ஒலியை இணைக்கும் சவுண்டு வைட்டா ஃபோன் என்ற முறை அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மனியின் லெய்சிக் நகர தந்தை அவர்கள் தனது குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அடல்ப் ஹிட்லர் கடைசி தடவையாக தனது சுரங்க பதுங்கு இருப்பிடத்திலிருந்து வெளியே வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு கியூபாவில் ஐக்கிய அமெரிக்காவின் பிக்ஸ் விரிகுடா தாக்குதல் தோல்வியில் முடிவடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பயணிகள் விமானம் சோவியத் ஒன்றியத்தினால் சுடப்பட்டதில் இரு பயணிகள் கொல்லப்பட்டனர் நூற்றி பேர் உயிர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இருபத்தி எட்டு ஆண்டுகளாக இயங்கி வந்த ஜெர்மனியின் சிவப்பு இராணுவ அமைப்பு ரெட் ஆர்மி என்ற தீவிரவாத அமைப்பு கலைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு டேனிகா பேட்ரிக் எனும் பெண்மணி ஜப்பானில் நடைபெற்ற இண்டிகார் பந்தயத்தில் வெற்றி பெற்றார் இதன் மூலம் இண்டிகார் பந்தயத்தில் வெற்றி பெற்ற முதலாவது பெண்மணி என்ற பெருமையை பெற்றார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அப்பல்லோ பதினாறு விண்கலம் சந்திரனில் இறங்கியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஹிட்லர் ஆஸ்திரியாவில் பிறந்த ஜெர்மன் அதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிட்டி பே கோ சுந்தரராஜன் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரமீல் ஈழத்து எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு க்ரோ ஆர்லம் புரூட்லாண்ட் ப்ரூண்ட்லேண்ட் நார்வே பிரதமர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அன்வர் இப்ராஹிம் மலேசிய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நா சந்திரபாபு நாயுடு ஆந்திர பிரதேச முதலமைச்சர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கார்ல் பெடினால்ட் பிரவுன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்ற ஜெர்மன் நாட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ம கனகரத்தினம் இலங்கை அரசியல்வாதி மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை